ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அம்மாசோமவாரம் விரதத்தை சொல்லக்கூடியதான சரித்திரத்தை பார்த்துன்னு வரோம் தனவதி அந்த தபஸிக்கு நமஸ்காரம் பண்ணி என்னுடைய பெண்ணிற்கு கல்யாணத்திலே எப்படி ஒரு வைதவிய யோகம் இருக்குங்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப மனசிற்கு தாபமாக இருக்குது இதற்கு உபாயத்தை நீங்கள் கட்டாயம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாள் அந்த தபஸ்வி சொன்னார் எனக்கு ஒரு உபாயம் தோன்றது சொல்கிறேன் யதாகதா பவேத் சோமா கிரகேவி தவ சுந்தரி தசா பூஜன மாத்திரேன பவேத் வைதவிய நாசனம் சோமானு ஒரு பெண் இருக்காள் அவள் உன்னுடைய பெண்ணுடைய கல்யாணத்திற்கு வந்தால் இந்த வைத்தவிய யோகம் போயிடும் அப்படின்னு எனக்கு தோன்றது அவளை நீ உன் பொன் கல்யாணத்திற்கு வரவழைச்சி அவளுக்கு மரியாதை பண்ணு சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னார் அப்போது தனவதி கேட்டாள் காசோமா காசாசோமா துவயா புரோக்தா காஜாதி யதாகமன மாத்திரேனா பவேத் வைதவிய பஞ்சனம் ஏதத்வத மகாபாக ந காலோ விஸ்தரஸ்யமே அப்படியா ரொம்ப சந்தோஷம் அவள் யாரு எங்கே இருக்காள் அதை சொன்னால் நான் கட்டாயம் என் குழந்தைகளை அனுப்பி அவளை கல்யாணத்திற்கு அழைக்க சொல்கிறேன் கட்டாயம் என் பொண்ணனுடைய வைத்தவிய தோஷம் போகிறதுக்கான ஒரு மருந்து அவள்கிட்ட இருக்குன்னா கட்டாயம் நான் அவளை வரவழைக்கிறேன் எங்கே இருக்காள் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டாள் சோமாசா ரஜகீஜாதிஹி ஸ்திதிஸ்தியாச்சிம்ஹலே சாச்சேதாயாதிதேவேஷ்ம ததா வைதவியபஞ்சனம் அந்த சோமாங்கிற பொண்ணும் சிம்ஹல தேசத்தில் இருக்காள் சிம்ஹலம்னா ஈழம்னு சொல்கிறோம் அந்த ஈழ தேசத்தில் இருக்காள் ரஜகீ ஜாத்திகி அவள் ஜாத்தியிலே ரஜக ஜாத்தியைச் சேர்ந்தவள் ரஜகன்னா நம் துணியை தோற்றி காய போட்டு துணி வெளுத்து கொடுக்குற ஜாத்தியைச் சேர்ந்தவள் அவளுக்கு அந்த சக்தி உண்டு எப்படியாவது நீ அவளை போய் பார்த்து அவளை கல்யாணத்துக்கு நீ வரவழைச்சுட்டால் இந்த வைதவியோ தோஷம் போயிடும் உன் பொண்ணுக்கு இத்தியுத்வா பிராமணோன்னியற்ற கதோபிக்ஷா பிரதீக்ஷயா தனவத்தியபி புத்திரேபியா புரோவாச்ச வச்சனும் ததா அப்படியா ரொம்ப சந்தோஷம் அவசியம் நான் கல்யாணத்துக்கு நான் வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டால் அந்த தபஸியும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் நேராக வீட்டுக்கு வந்து தன் புத்திரர்களை பார்த்து சொன்னாள் சோமானு ஒரு பொண்ணு இருக்காளாம் சிம்மல தேசத்தில் இருக்கலாம் அவளை நம் பொன் கல்யாணத்திற்கு அழுச்சுன்னு வந்தால் இந்த வைத்தவிய தோஷம் போய்டும்னு சொல்கிறார் உன் சகோதரிக்கு இந்த வைத்தவிய தோஷம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது ஆகையினாலே நீங்கள் என்ன பண்ணுறேள் அஸ்தி அசிய பிதர்பக்திஹே மாதுர்வச்சன கௌரவம் சப்ரயா துசஸ்வசரா சோமா மாநயித்தும் த்ருவம் தாயார் தகப்பனார் சொல்வார்த்த கேட்பேள் அப்படின்னா உன் சகோதரியனுடைய கல்யாணத்திற்கு இடைஞ்சலாக உள்ள இந்த வைதவிய தோஷம் போகிறதுக்காக அந்த சோமாங்கிற பொண்ணு எங்கே இருக்கான்னு கேட்டு அவள கல்யாணத்திற்கு அழிச்சனு வர வேண்டிய பொறுப்பு உங்களை சேர்ந்தது அப்படின்னு சொன்னாள் ஜாத்தம்மாத்தஸ்தவஸ்வாந்தம் புத்தீஸ்நேகவசங்கம் யாத்ததேசான் நரம் புத்தா பிரயசி துர்மம் அந்தரே துஸ்தரோஜனவிஸ்தர அசக்கியம் கமனம் திற நமனேவயம் அவசியம்மா இந்த சகோதரிக்கு இது மாதிரி ஒரு தோஷம் இருக்குதுன்னா கட்டாயம் எங்களால் முடிஞ்சதை கட்டாயம் சொ பண்ணுறோம் ஆனால் தேசம்னு சொல்கிறேன் இந்த சிம்ஹல தேசங்கிறது கடலுக்கு அந்த பக்கம் இருக்குது சமுத்திரம் தாண்டி இருக்குது ஈழ தேசம் பெரிய அகலமான சமுத்திரம் இதில் குறுக்க போகிறதுக்கு பாத வழி ஒன்றும் கிடையாது இவ்வளோ பெரிய கடலை தாண்டி எப்படி அந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப யோஜனையான ஒரு விஷயமாக இருக்குது போக முடியும்னு தோணல அப்படின்னு சொன்னால் புத்திரர்கள் அபுத்திர சப்தபிஃப்புத்ரேஹி அகம்யாஸ்யாமி சிம்ஹலம் ஆனையிஷ்யாமி தாம் சோமாம் புத்திரி வைதவிய அப்படி பிள்ளைகளுடைய வார்த்தையை கேட்ட உடனே தகப்பனாரான தேவசாமிக்கு கோபம் வந்துடுத்து நீங்கள் ஒன்றும் சிரமப்பட வேண்டாம் அபுத்திர சப்தபிஃப் எனக்கு ஏழு பிள்ளைகள் இருக்கா அப்படின்னு நினச்சேன் ஒரு பிள்ளை கூட இல்லைன்னு நினச்சிக்கிறேன் நான் என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சட்டுன்னு கோபம் வந்துடுத்து தேவ என்ன கவலையில் இருக்கா இப்படி பொண்ணுக்கு இப்படி ஒரு வைத்தவிய தோஷம் இருக்குங்கிற கவலையில் அவர்கள் இருக்கிற பொழுது புத்திரர்கள் இந்த மாதிரி வார்த்தையை சொன்ன உடனே அவர்களுக்கு வேகம் ஜாஸ்தியாக போயிடுத்து நான் பார்த்துக்கிறேன் நார் அவர் ஆனயஷியாமி தாம் சோமாம் புத்திரி வைதவிய நாசினி இங்கிருங்க எங்கிருந்தாலும் நான் அவளை அழைச்சின்னு வரேன் கல்யாணத்திற்கு இந்தம் வாதினி சக்ரோதே தேவஸ்வாமினி தக்ஷணே சிவஸ்வாமி கனிஷ்டஸ்து புத்திர்ப்ரோவாச்சம்மதா அப்படி தகப்புனார் சட்டார்னு வேகமாக கோபத்தோடு இந்த வார்த்தையை சொன்ன உடனே கடைசி பையன் ஏழாவது பையன் சிவசுவாமின்னு பேர் உடனே அப்பா கோபிச்சு காதுங்கோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தாதமாவத செய்வந்தும் ரோஷாவேஷ வசங்கதா மயிதிஷ்டதி கஷ்ஷத்தோ கந்தும் துவீப்பும் ஹி சிம்ஹலம் கவலைப்படாது நான் இருக்கேன் நீங்கள் அலைய வேண்டாம் சிம்ஹலம் எங்கே இருந்தாலும் சரி நான் போய் அழிச்சுன்னு வரேன்னா இத்யுத்தா சஹசோத்தாயா பிரணமிய சிரசாமுதா பிரதஸ்தே சஹிதஸ்வசரா தீபம் சிம்ஹழ சஞ்ஜிதம் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா நான் போய் அழிச்சுன்னு வரேன் இந்த சகோதரியையும் கூட அழிச்சுன்னு போறேன் அவளும் அவளை பார்த்து நமஸ்காரம் பண்ணினால் இந்த தோஷம் அங்கேயே போனாலும் போயிடும் நான் என்னுடைய சகோதரியையும் கூட அழிச்சுன்னு போகிறேன் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டு களம்பறான் சிவஸ்வாமி சகோதரியை அழிச்சிண்டு அப்படி சகோதரியும் நமஸ்காரம் பண்ணிட்டு ரெண்டு பேருமாக இங்கே இருந்தாலும் சரி நான் பார்த்து சோமாவை அழிச்சினர் வேகமாக எழுந்துண்டு கிளம்பினா ரெண்டு பேருமாக சகியத் தீரம் பிராப சரித் பதேகே தர்த்தும் தம் அம்புதிம் திற பிரயத்னமகோ அப்படி சமுதிரக்கரைக்கு வந்துட்டா ரெண்டு பேருமாக ராமேஸ்வரம் வந்துவிட்டா அங்கேருந்து கடலை எப்படி தாண்டது அப்படின்னு தெரியல அப்படியே யோஜனை பண்ணி பார்த்தால் கண்ணுக்கு தெரிஞ்ச வரையிலும் சமுத்திரம் கடலாக இந்த கடலை எப்படி தாண்டது அப்படின்னு தெரியாமல் அப்படியே யோஜனை பண்ணிட்டு அக்கம் அப்படியே நடந்து வந்தார் ரெண்டு பேருமாக சததரிச சுவிஸ்தீர்ணம் நெக்ரோத துருமமந்திக்கே பெரிய நெக்ரோத விருக்ஷம் நிக்ரோதான்னா ஆழமரம் அப்படி நிறைய விழுதுகள் தொங்கிறது பெரிய ஆழமரம் அடியில் நிறைய நிழல் அங்கே வந்து உட்காந்தா ஆழமரத்தடியில் வந்து ரெண்டு பேருமாக உட்காந்து இந்த கடலை தாண்டி சிம்ஹலம்ங்கிறது அக்கறையில் இருக்குது எப்படி போகிறதுன்னு ரெண்டு பேருமாக அப்படி யோஜனை பண்ணிகிட்டு இருந்தா மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்